அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு மனித உடலில் வாழ்கின்ற உயிர் நலம் பெற வேண்டுமானால் அதாவது உயிர் நலம் பெறுவது ஆன்ம நலம் பெறுவது என்ற சொற்கள் உண்மையில் ஒன்றுதான் மனித உடலில் வாழ்கின்ற ஆன்மா அல்லது உயிர் நலம் பெற வேண்டுமானால் அதற்கு அறிவு நலம் மனநலம் சொல்நலம் உடல் நலம் செயல் நலம் உறவு நலம் பொருள் நலம் ஆகிய ஏழு நலன்களும் இன்றியமையாதவை திருவள்ளுவருடைய திருவருளால் அறிவு நலத்தின் கீழும் அறிவு நலம் என்கின்ற தலைப்பின் கீழும் மனநலம் என்கின்ற தலைப்பின் கீழும் பல அதிகாரங்களை கற்கும் பேறு பாக்யத்தை பெற்றோம் இனி சொல்நலம் என்கின்ற தலைப்பின் கீழ் இனியவை கூறல் என்ற அதிகாரத்தை கற்க தொடங்குகிறோம் உயிர் எனப்படும் ஜீவாத்மாவானது மனித உடலின் வாயிலாக மனம் என்னும் உள்ளம் வாக்கு என்னும் சொல் காயம் எனப்படும் உடல் ஆகிய மூன்று கருவிகளை பெறுகிறது பகுத்தறிவின் துணை கொண்டு சிந்திப்பது அச்சிந்தனைகளை சொற்கள் மற்றும் செயல்கள் வாயிலாக வெளிப்படுத்தும் வாய்ப்பு ஆகியவை மனித பிறவிக்கே உரிய மாபெரும் சிறப்பு இதனை உணர்ந்து வாழாதவர்களின் பிறப்பு வீணே ஆகும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கான வழிமுறைகளை திருவள்ளுவெருமான் மிக முறையாக வழங்கி அருளி வருகிறார் நாம் கற்று வருகிறோம் குடும்பத்தில் அன்புடையவர்களாக விளங்க வேண்டும் விருந்தினரை உபசரிக்க வேண்டும் என்று அருளி செய்தார் பிறரை உபசரிப்பதிலே சொற்கள் முக்கிய இடம் பெறுகின்றன பயனுடைய இனிய சொற்கள் நம்முடைய உள்ளத்திலும் கேட்பவர் உள்ளத்திலும் அமைதியை வளர்க்கும் இன்பத்தை பெருக்கும் பயனற்ற கடும் அமைதியை குலைக்கும் துன்பத்தை பெருக்கும் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்று அரண் வலியுறுத்தல் அதிகாரத்திலே திருவள்ளுவெருமான் உபதேசித்தார் இன்னாச்சொல்லுக்கு மாறாக இனிய சொற்களை பேசுதல் சிறந்த அறமாகும் இனிய சொற்களை பேசுவதால் நம்முடைய வாய்ப்புனித தன்மையையும் தெய்வீகத் தன்மையையும் அடைகின்றது இனியவை கூறல் என்ற உயர்ந்த பண்பை அறிவுபூர்வமாக நடைமுறைப்படுத்துபவர்கள் அதன் பலனை உடனுக்குடன் உணர்வர் பண்பின் தலைப்பிரியா சொற்களை அதாவது இனிய சொற்களை செயற்கையாக மொழிந்தாலும் இன்பம் தரும் வாசம்பதா மதுவக்ஷியாமி ஜிஹ்வா மே மதுமத்தமா என்பவை வேதங்களின் உபதேசம் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஓர் பச்சிலை யாவர்க்குமாம் ஆவிற்கோர் வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுறைதானே என்று திருமூலர் பெருமான் திருமந்திரத்திலே இருநூற்றி ஐம்பத்தி இரண்டாவது பாடலிலே அருளி வாக்கினால் எப்படி தவம் இயற்ற வேண்டும் என்பதை ஸ்ரீமத் பகவத்கீதை எளிமையாக அழகாக விளக்கி உபதேசித்திருக்கிறது அனுத்வேகரம் வாக்கியம் சத்யம் பிரியஹிதம் சயத் சுவாத்தியாபியசனம் செய்வ வாங்மயம் தபஉச்சியத்தே ஸ்ரீமத் பகவத்கீதை பதினேழாவது அத்தியாயம் பதினைந்தாவது ஸ்லோகம் இந்தளவிலே இன்று உரையை நிறைவு செய்கிறேன் நாளை தொடர்ந்து மேலும் இதனுடைய கருத்துக்களை சிந்திப்பதற்கு வள்ளுவருந்தகையினுடைய பேரருளால் முயற்சிப்போம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான